தொண்ணூத்தி ஒன்று அறிவிக்கின்றார்கள் அவர்கள் என் வீட்டில் இருந்தார்கள் அவர்களிடம் வந்து அவர் கதவை தட்டினார் உடனே நபி சொல்லுள்ள அலி வசல்லம் அவர்கள் தன் ஆடையை இழுத்துக் விரைந்து சென்றார்கள் அவரை கட்டி அணைத்து முத்தமிட்டார்கள் திருமிதி இரண்டு ஏழு மூன்று இரண்டு இது ஹசன் என திருமதியுமாம் கூறுகிறார்கள்